முதல் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆனந்த சத்தத்தோடு சன்னிதானத்தின் கடந்து வரும்படியாக நம்ம நம்முடைய அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்ற விஷயமாக சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூருக்கெல்லாம் சென்றுவிட்டு மறுபடியும் இந்த நாட்களே உங்கள் மக்களை கடந்து ஆண்டோருக்கு நான் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தஞ்சாவூரிலே புதிதாக புதியமே கலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கர்த்தனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் இப்படி உலகம் அனைத்திலும் கர்த்தோடி திருச்சபை கட்டியெழுப்பட்டு கர்த்தோடி வருகைக்கு மக்களை ஆயுதப்படுத்தக்கூடிய வேலை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றபடி நாள் ஜனங்கள் தொடர்ந்து ஊக்கமாக தேவசித்த நிறுவனத்திற்காக ஜெனித்துக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளனும் கத்துடைய அவையானவர் நம்முடைய அதிமுகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்போகிற சில வேதமாக நம் ஜபத்தோடு விட வாசித்து தியானிக்கலாம் வெளிப்படுத்தலாகவும் அதிகாரம் ஏழு வீட்டு வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் சந்தோஷப்பட்டு கழிவுக்கு துதி செலுத்த கடவும் அவருடைய அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவாங்களுடைய நீதிகளே நாம் சந்தோஷப்பட்டு கழிவு அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தினால் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லியவஸ்தரம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லியம் பரிசுத்தின் அக்கிரிஸ்தவாழ்க்கே நாம் சந்தோஷப்பட்டு கல்கூறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றோமாம் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்து கொண்டிருக்கின்றது மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி நாள் என்று சொல்ல கேட்டேன் என்று ஒரு சத்தம் இங்கே நமது காதலை தெரித்துக் கொண்டிருக்கின்றது யோசுநாதருக்கு ஆராதனை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் மனவாட்டி தன்னை ஆயுத்தம் கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கிறது எல்லாரும் மனவாட்டிகளாக ஆகவில்லை என்று சொல்லுகின்றது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே கல்யாணம் பிரவேசிப்பார்கள் அதனால் நாம் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட திருச்சமையாக அழைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் நம்முடைய ஆயுத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியான ஒசுநாதிரி ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பெற்ற மக்களிலும் பெரும் பகுதி மக்கள் உலக ஆசீர்வாதத்தையே தேடி அந்த மணவாட்டி ஆகிய ஸ்தானத்தை இழந்து போய் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நாள் நம்மளுக்கு கவனமாக ஹலோ என்று வேத வாக்கியத்தில் எழுதியிருக்கின்றது போல நம்மை குறித்த செல்லும்படியாக இவர்களெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்படியாக இப்படி ஆவிக்கூடிய வாழ்க்கையானது மணவனி அணைந்து வாழ்வதற்கான ஒரே எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று அவசரங்களில் இப்படி வாசிக்கலாம் உக்ரம் தயந்தபோது அவன் செய்ததை அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதை நினைத்தால் அப்போது ராஜாவை சேமிக்கிற அவருடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபதியாக இருக்கிற கன்னி பெண்ணை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் அவர்கள் ரூபவியாக இருக்கிற சகல கன்னி பெண்களை கூட்டி சூசான் அளவில் இருக்கிற கன்னிமாணத்துக்கு அழைத்து வந்து ஸ்ரீகளை காவல்படுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவடை சுத்திகரிப்பு வேண்டியவர்கள் அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்போது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வசதிக்கு பதிலாக பட்டத்து சரியாக வேண்டும் என்றார்கள் இப்படி ஒரு ஆலோசனை ராஜசமூகத்திலே பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிஞ்சிருக்கின்றது இந்து தேசம் முதல் எத்தி பிஆர் தேசம் வரைக்கும் இருபத்தி ஏழு நாடுகளையும் ஆண்டு கொண்டிருந்த ஆகாசிய வாழ்க்கையிலேயே ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படி மனைவியா இமதியானவை அந்த ராஜாவுக்கு கிழ்படியாமல் போனபடியினாலே அவருக்கு ஒரு மனவாட்டியும் மறுபடியும் தேட வேண்டிய ஒரு நிற்பம் வந்தது என்று நமக்கு படிப்புகின்றது இயேசுனாதி உலகத்திலே ஒரு மனவாளனாக வந்திருந்த அவரது யூதம் குலத்தவர்கள் இஸ்ரோமேல் மக்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதபடி மனவாரம் என்று ஏற்றுக்கொள்ளாதபடி அவருக்கு மனவாட்டியாக இருக்காதபடி அவரை புறக்கணித்து விட்டதாகவும் ஆகையினால் ஒரு வேறொரு மனவாட்டியை தேட வேண்டிய அவசியம் வேலை வாக்கள் நமக்கு உணர்த்துகின்றது நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கின்ற ஆலோசனை பிறப்பிக்கப்படுகிறது அந்த ராஜாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா நாட்டிலுள்ள அழகுள்ள கன்னிப்பெண்களை தேட வேண்டும் அரனைக்கு அழைத்துக்கு பிரியமாக இருக்கிற ஒரு கன்னிப்பெண் பட்டத்து இளவரசியாக மாற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தீர்மான பெண்கள் ஆளும் கூட்டிச் சேர்க்கப்பட்டால் என்று சொல்லுகிறது மூன்றாம் தரவாசிகளா அதற்காக ராஜா தம்முடைய நாடுகளில் இவர்கள் ஏகாயிரத்தரிப்புலாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று ஏகா என்று சொல்கின்றவர் பரிசுத்தாவியானவரை குறிப்பிடுகின்றது பிதாபாகி தேவன் நம்முடைய குமாரனாக இயேசு ஒரு மனவாட்டி என்று உலகத்தில் ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த மனவாட்டி ஆயத்தப்படுத்துகின்ற பொறுப்பு பரிசுத்தாட கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு வேண்டிய சுத்திகரிப்புக்கு தேவையான உபதேசங்கள் கொடுக்கப்பட்டு வந்து இதில் சுத்திகரிப்பு பெற்று ராஜாவுக்கு பிரியமாக இருக்கின்றவர்கள் மாத்திரம்தான் கண்டிப்பாக மனவாட்டிகளாக மாற முடியும் என்று பரிசுத்த வேதவாய்க்க நமக்கு படிப்புகின்றது இரண்டாம் அதிகாரம் எட்டாவது இப்படி வாசிக்கலாம் இப்படி கண்டிப்பெண்கள் கூட்டிச் சேர்க்கப்படும் பொழுது எஸ்னரும் அங்கே ராஜ அன்பில் ஏகாயின் வசத்திலும் கூட்டி சேர்க்கப்பட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறார் எல்லாரும் என்பவர்கள் தான் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் எல்லாரும் ஏகாந்த வசத்து வந்திருக்கிறார்கள் வேணும் எஸ்தருக்கு மாத்திரம் பட்டத்து ஸ்ரீயினுடைய பதவி வேண்டும் என்பதை நாம் நன்கு உணர்ந்து நம்ம கவனமாக ஜீவிக்க வேண்டும் என்பது குடும்பத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற ஆராதனை செய்ய பெரும்பிதி பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு வரவில்லை பரிசுத்தாவி கூட்டிச் சேர்க்கவில்லை ஆண்டவர் அதை செய்யவில்லை என்பது உடல் வேண்டும் என்று திறமையாக இருந்தாலும் பக்தி உணவலாக இருந்தாலும் ஏகாய் வசத்தில கூட்டிச் சேர்க்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஏகாய் வசத்தில் இருந்தார்கள் மற்றவர்களும் வெளியில் தான் இருந்திருப்பார்கள் அதுபோல நாட்கள் இயேசுனாவிற்கு ஆராதனை செய்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்னும் அபிஷேகத்துக்குள்ள கூட்டிச் சேர்க்கப்படாமல் இருக்கின்ற காலமாக இருக்கின்றது கூட்டி சேர்க்கப்பட்டவர்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கின்றது சொல்லிட்டு வாசிக்கும் பொழுது அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததின் அவளுக்கு அவன் கண்களிலே தய கிடைத்தது ஆகியால் அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவர்களையும் அவளுக்கு தேவையான மருத்துவ எதில்லை ஏராளமான பேர்கள் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் எஸ்டருக்கோ அவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று எழுதப்படி யாருக்கு பரசுத்தண்களிலே எஸ்டருக்கு தயவு கிடைத்தது அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவர்களையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் என்று சொல்லுவேத வாக்கியம் சொல்லுகின்றது எல்லாருக்கும் சுத்திகரிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த எஸ்வருக்கு மாத்திரம் ஒரு சுத்திகரிப்புக்காக ஏழு தாதிமார்களை கொடுத்து கல்யமான அவ விசேஷமான ஒரு இடத்தை கொடுத்து அவளை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் சுத்திகரித்துக் கொண்டிருந்தாள் என்று எல்லாருக்கும் ஒரே உபதேசங்கள் தான் எல்லாரும் ஒரே மாதிரி பரிசுத்தாகி பெற்றிருந்தாலும் ஒரே மாதிரி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா பிந்தை புத்தகம் ஒரே டாக்டர் ஏன் என்று சொன்னால் அதற்கு அவர் விளக்கம் தரப்படுகிறது எல்லாரும் பரிசுத்தாகிக்குள் இருக்கிறார்கள் ஆழ்வுக்குள்ளதான் இருக்கிறார்கள் ரசியம் என்னம் ஏகாய் விரும்பிவிட்டபடினால் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்று சொல்லி பரிசுத்தாமி அனைவரும் சொன்னகின்றார் புதிய சில சபைக்கு மற்ற சபையில் இல்லாத சில உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏழு உபதேசங்கள் அந்த ஏழு உபதேசம் ஏழு தாலிமார்களை குறிப்பிடுகின்றது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக கூர்ணப்படுத்துவதற்காக இந்த உபதேசங்களை தந்து நம்மை தனியாக புரித்தெடுத்து யாரிடத்திலும் சேராதபடிக்கு இதமாக வைத்திருப்பதை நோக்கம் என தெரியுமா நம்மை மனவாட்டியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதனால மற்ற கிறிஸ்தவர்களை போல நாமும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு யேசுக்கு ஆராதனை செய்து கொண்டு போகலாம் வேண்டும் சொல்லி எண்ணிவிடாதபடி வேறுபிடிக்கப்பட்டவர்களாக தனிமையாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இப்படி ஏழு தாலிபார்களை கொடுத்து எஸ்வரை பரிசுத்தப்படுத்துகிறது போல நம்மையும் ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டு வருகிறார் என்பதை உணர்ந்து நன்றி செலுத்த வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சோர்ந்தவர்களினாலும் மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோதிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி விதமாக ஸ்திரீகள் முரவின்படியே பனிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாசரிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோதிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள் கண்டிப்பானிருந்து தன்னோடு கூட ராஜா அறமாய்க்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேள்வி அவளுக்கு கொடுக்கப்படும் சுத்திகரிப்புகள் எல்லாருக்கும் ஒரே விதமான உபதேசங்கள் கொடுக்கப்பட்டு வேற்றுமையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தார்கள் ஒரே மா அனுபவத்தோடு இருந்தார்கள் அந்த மனவாளனுடைய வரையே ஆழ்த்தப்படுகின்ற காலத்திலே இவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுகின்றது என்னென்ன தேவையோ அதெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று உரிமை கொடுக்கப்பட்டது புதுவரைக்கு விரும்பாதவர்கள் கேட்டு பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி தெரிய வருகின்றது இவ் காவி குறிவுள்ளாரும் அப்படித்தான் கொஞ்ச காலம் இயேசுக்காக வாழ வேண்டும் மணவாட்டியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் நேரம் போல வாழ்ந்தார்கள் காலம் செல்ல செல்ல உலகத்தாரை விட அதிகமான அடம்பரங்களையும் அலங்காரங்களையும் அந்தஸ்துகளையும் உலகத்தில் உள்ள செல்வாக்குகளையும் அடைந்து வாழ வேண்டும் என்று விரும்பியிருப்பதற்கு விருப்பத்துக்கு போக அவள் வேண்டும் என்று கேட்பதை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றது வாழ்க்கையில் சொல்லுகின்றது ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு நம்மை விதமாக வேறுபறித்து ஏழு தாலிபாங்களை மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதிகாரம் அப்படியே அரசாங்க வருஷம் சாயந்தாலத்தில் உள்ளே பிரவேசத்து இப்படி அட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ராஜா அரண்மனையில் ராஜா சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இந்த அழகுப்படத்தில் ஒவ்வொருவருக்காக பெயர் கொடுக்கப்பட்டது அழைத்துக் கொண்டு வருவார்கள் இந்த பெயர் முன்னதே ராஜாவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு மேடையில் அந்த கொண்டு விட்டிருக்கும் அவர் பார்த்து விட்டு அழகு இல்லை என்று பிரியமில்ல இருப்பி கொள்வார் அந்த பெண்ணு சில விநாடிகள் கூட நினைக்கக்கூடாது இறங்கி ராஜா எடுத்த போது உரிமை கிடையாது அடுத்த மாதத்துக்கு அழைத்துக் கொண்டு போகப்படுவாள் அடுத்த அடுத்தவர்கள் இப்படி ஒரு முறை வந்த பிறகு பிறகு சான்சு கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லாருமாக முறை வந்தது வாசிக்கலாம் இரண்டாம் ஏற்றுக்கொண்டா அவர் குமார்த்தியமானது அவர் பண்ணியாகிய ஏகா நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது எல்லா பெண்களும் தங்களுக்கு தேவையான கேட்கலாம் அப்படிப்பட்ட உரிமை இருந்தது கேளுங்களுக்கு கொடுக்கப்படும் திருமணம் பெற்றுகின்றார் இங்கே அதிகமாக எஸ்தரை நாம் பார்க்கின்ற பொழுது ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு எஸ்தருக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகி ஏகாய் நிமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்டருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது உண்டா எல்லாரும் இப்படி எல்லாரும் உலக பிரகாரமாக அலங்கரித்துக் கொண்டுதானே போகிறார்கள் அவரும் ராஜாவுக்கு மனைவியாகத்தான் ஆயத்தம் எனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திர இப்படி இருக்க வேண்டும் சொல்லி சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கண்களிலும் தயவு கிடைத்தது என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே கிறிஸ்த வாழ்க்கையில் சொல்வது மற்றவர்களை வாழ்க்கையல்ல மற்றவர்கள் நம்மை புகழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து நம்ம இந்த உலகத்தை விதமாக ஆண்டவரோடு ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிற எண்ணங்களையும் தீர்மானங்களையும் பார்த்து மற்றவர்கள் பார்த்து புகழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்ல நம்முடைய உயர்மையும் அழகையும் அந்தஸ்தையும் பார்த்து புகழ வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை விதமாக ஏகாய் நிமித்த காரியம் இல்லாமல் வேறென்றும் கேட்கவில்லை எல்லாருக்கும் அவருடைய கண்களில் பயு அடைத்ததென்று சொல்லுகின்றார் இரண்டாம் அதிக ஆறு பதினாறு மணி நேரம் வாசிக்கலாம் ராஜா சகல சிறிகளை பார்க்கலாம் எஸ் மேல் அனுப்பு வைத்தான் சகல கட்டிகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தெய்வ பட்சம் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரணத்தை அவள் மேல் வைத்து அவளை வஸ்தீல் சாணத்திலே பட்டத்து சிறியாக்கினான் என்று சொல்லி பரசுத்தான் ஒளி வைத்திருக்கிறார் பிரியுமானவர் நம்மை அப்படி ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஆலோசனைக்கு மாறாக நம்ம எதிர்த்து அது கருத்தரை வருத்தப்படுத்துகின்ற ஒரு காரியமாக ஆகிவிடும் அந்த ராஜாவுக்கு எஸ் ரொம்ப அன்பு உண்டாகிவிட்ட நாம் அந்த ஏகாய்க்கு மாத்திரம் தெரியும் ராஜா இப்படிப்பட்ட அழகை மாத்திரம் விரும்புவார் மற்ற அழகை விரும்ப மாட்டார் என்று சொல்லி அந்த ஏகாய்க்கு தான் தெரியும் அங்கினாலும் ஏகா சொன்னபடியே அவளை அலங்கரித்து விட்டு போனபடினாலே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அவளை அழைத்து பட்டத்தை சிறியாக ஆக்கினாள் என்று சொல்லி இருக்கின்றால் அருமையான தேவச்சாரமே நம்மளாரையும் வைத்திருக்கிறார் இப்பொழுது எல்லார் உலகத்திற்கு எல்லாத்தாமி பெற்றவர்கள் தான் அவளும் சில சுத்திகரிப்பு அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த எஸ்வருக்கு தனி கன்னிமாடம் கொடுக்கப்பட்டு கட்டது போல இன்று கூட்டத்திலும் வரமாட்டார்கள் எந்த காரியத்திலும் தலையிட மாட்டார்கள் ஒதுங்கி ஒதுங்கி போறாள் என்று சொல்வதுண்டு ஏன் தெரியுமா பரிசுத்தானே நம்மை அலுவயம் எல்லாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு உபதேசம் பாவமளிப்பின் உபதேசத்தை நமக்கு தந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுமாக்கி கொள்ள முடியாத கிரியல் நம்பி தெரியுமா மற்றவர்கள் கேள்விப்படுகின்றோம் நோட்டீஸ் அடித்து விட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களின் உலகத்திலும் கிடையாது ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் தெரியுமா இப்படிப்பட்ட ஏற்றுக்கொண்டு ஏன் இருக்கிறோம் என்றால் நம்மை அன்றும் மனவாட்டிகளாக அழைத்து அழைத்து இருக்கிறார்கள் அன்பு வைத்திருக்கிறார் கொஞ்ச காலம் விட்டு விலகி போகக்கூடிய மனநிலை மற்றவர்களும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் அவர்களும் ஆணையத்துக்கு போகிறார்கள் அவர்களும் ஆண்டுபடி ஆசீர்வாதத்தை வேறு பக்கம் தைத்துவினாண்டபடி நம்ம ஆண்டர் விசேஷித்து ஒரு முறையில் நடத்தி ஆண்டவரிடத்தில் அதிக அன்பு செலுத்த வேண்டும் என்று அவர் சொல்லி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது மறுபடியும் அன்பு வைத்தான் என்று சொல்லி இருக்கின்றால் அந்த அன்பு எப்படி வரும் என்று சொல்லிகிற அறிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆண்டர் அதிகமாக அன்பு செலுத்துவதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதையும் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்தை ஒருவரும் வாசிப்போம் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களின் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அலே லுயா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கட்டளை ஒருபோதும் மீறி விடாதபடி அது சிறிய கட்டளை என்று சொல்லி தள்ளி வைத்து விடாதபடி அன்புடையோ என்று மனவாட்டியின் மீது ஆண்டவர்கள் ரொம்ப அன்பு இருந்தது என்று சொல்லுகின்ற வாக்கின் சொல்லுகின்றன வெளியே அன்புடையவர்களுக்கு எல்லாம் உடைத்து என்று பழங்களை சொல்வார்கள் அதுபோல தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை சோதரித்துக் கொள்வதற்காக அழுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றபடினாலே அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று சொல்லுகின்ற எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வாசிக்கலாம் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு நம்மை புரிப்பவர் யார் என்று தைரியமாக எழுதுவதை நாம் வாசிக்கலாம் அநேக சூழ்நிலைகள் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு பிரித்து விடுகின்றன குடும்பத்தில் ஏற்படுகின்ற சில வியாதிகள் சில பொருளாதார நஷ்டங்கள் சில உயிர்சேதங்கள் நெருக்கங்கள் வரும்பொழுது வாழ்க்கையில சில தோல்விகள் பழகி இழப்புகள் படிப்பிலை தோல்விகள் வரும் பொழுது எல்லாம் அநேகர் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு விலக ஆரம்பித்து விடுகின்றார்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் திருநம் பற்றி கிறிஸ்தவனுடைய அன்பு விட்டு நம்மை புரிப்பவன் யார் அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம் விபத்துவமோ வியாகலமோ துன்பமோ பசியோ நெருவாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு வருகிறாலே ஆ முற்றிலும் ஜெயங்குணூர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவல் தூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரிகளானாலும் மரணிகளானாலும் உயர்வானாலும் வேறு எந்த சிறிசியானாலும் இந்த உலகத்தில் இத்தனை சூழல்களும் மனிதனுக்கு வரும் என்று சொல்லி போய் அடிக்கடிக்கி சொல்லிக் கொண்டே போகின்றார் இது எந்த சூழல் வந்தாலும் கிருஷ்ணனுடைய அன்பு நிலைமை புரிக்கப்பட்டோ அதில் நிச்சயத்தெடுக்கிறேன் உலக பிரதானமான ஒரு நானும் பெண்ணும் பழக ஆரம்பித்து விட்டால் உலகமே திரண்டு வந்தால் அவளை பிரிக்க முடிகிறது சந்தர்ப்பவாதிகளாக இருந்து கொண்டு சூழல்கள் மாறும்பொழுது ஆண்டவரை விட்டு மாதி புகின்றவளாக அன்பை விட்டு விலைக்குப் புகின்றவளாக காணப்படுகிற காலமாக இருக்கின்றபடி நாள் ஆட்டுக்குட்டியாளருடைய கல்யாணம் வந்தது ஆர்த்த ஆயிரத்தி மணி நாள் என்று சொல்ல கேட்டேன் எப்படி இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று ஆவியான விரும்புகின்றார் கிறிஸ்தவனுடைய அன்புவிட்டு நம்பியத்திரை ஒரு செய்தியை படித்திருக்கிறேன் சபையிலே வேறொரு ஆவிக்குரிய சபைக்கு பதினேழு ஆண்டுகளாக சென்று விட்ட ஒரு குடும்பம் கூட்டத்துக்காக சென்றிருந்த பொழுது அன்றைக்கு முதல் முதலாக இந்த கூட்டத்தில் வந்திருந்தார்கள் தொடர்ந்து இப்போது சபையில் இணைந்திருக்கிறார்கள் இந்து மதத்திலிருந்து வந்தவர்கள் ஊராறு ஆறும் சேர்ந்து வரி கொடுக்க வேண்டும் இல்லாத அடித்து கொலை செய்து விடும் அதிகமாக போனார்களா சில மக்களவர்களோடு எப்படி ஒரு நாள் ஆலயத்தில் வரும்போது முந்தி வந்துவிட்டார் சகோதரர் அந்த சகோதரி பிந்தி வேலையெல்லாம் முடித்து விட்டு வரும்போது ஊராறு வரி கொடுக்காது போனால் விட்டு விட்டு வெளியிட மாட்டோம் என்று ரெண்டு நேரம் போராடி கடைசியாக தப்பி எப்படி ஆலயத்து வந்து விட்டது அங்கே தேவிட மர்சனத்தில் பேசும்போது தலைமையை தெரியப்படுத்தி சொல்லியிருக்கிற எந்த காலத்துக்கு அறிவுடுதல் கூடாது பாரு பயிற்சி பாருன்னு சொல்லுவாங்க கதையை கொடுத்துட்டு வாங்க கும்படாமதான் போகணும் அறிவு தப்பில்லை அப்படி எல்லாம் பல செய்களும் இருக்கிறார் என்ன மக்கள் போயிடக்கூடாது ஊரையும் பாய்ச்சி விடக்கூடாது அப்படித்தான் வாழ்கின்ற கிறிஸ்துவத்தில் அன்புடிகளாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளை இன்றைக்கு கணேகன் மறந்து விட்டார்கள் மக்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வைத்திருந்தது காவல்துறையினர்கள் மாலையில் கூப்பிட்டு விட்டு இருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினரையும் கூட ரெண்டு விசுவாசிகள் போயிருக்கிறார்கள் அங்குள்ள போலீசாரம் அப்படி ஒன்று அரசியல சட்டம் கிடையாது நாங்க ஒண்ணு பாதுகாப்பு தர முடியாது வரி கொடுத்துட்டு ஊரோட இருந்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போலீசாரெல்லாம் சட்டம் போட்டு இருந்திருக்கிறாங்க வரி கொடுக்க மாட்டோம் நாங்கள் கும்பிடுறார்கள் போகின்றவர்கள் பேயை கும்பிடக்கூடாது என்று விரும்பி நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இது எந்த அதிகாரங்களை எதிர்த்தாலும் சேர்ந்து அறிவு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி போலீஸ் காரணத்தில் சாட்சி அம்மா ஏடி இருந்திருக்கிறார்கள் நேரம் கழித்தவர்கள் இந்த ஆட்களை இவர்கள் முதலாவது கூப்பிட்டு இருக்கிறார்கள் உள்ளவாங்க என்று சொல்லி அவ போகும் போதே வக்கீல் முடிச்சிட்டு போகணுமா என்று சொல்லி கேட்டபோது பாசுன்னா போங்க ஐயா இருக்கிறாங்க நம்மளுக்கு வெற்றி சொல்லி அனுப்பி இருக்கிறார் இது உள்ள போய் உட்கார்ந்த உடனே அந்த அம்மா கேட்டார்களாம் வக்கீல நீங்கிட்டு வந்திருக்கீங்களா வெள்ள உட்காந்து அந்த மாற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்லி இருக்கிறாங்க என்னுடைய ஆழ்க்கு ஆகையினால் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள் எல்லாம் பேசிக்கொண்டு அந்த அம்மா சொன்னார்களும் சரி அப்படியே செய்கிறேன் இப்ப இன் சுற்றமா கேட்கிறார்கள் உங்களுடைய ரொம்ப அதிர்ச்சியாகி விட்டார இல்லை என்னுடைய ஆட்கள் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று ஒருவர் சொல்லிவிட்டு போனாரே என்று சொல்லி உடனடியாக ஊரகாரங்களை கூப்பிட்டு விரிவே இடத்த வரி கேட்கக்கூடாது ஒருத்தர் வரி மாட்டோம் இவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்ல வேண்டுமானால் காவல்துறையினுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு எல்லாரும் திரும்பி வந்தார்கள் அன்பு விட்டு நம்மை கிறிஸ்து நமக்காக தலையிட வேண்டுமானால் கிறிஸ்து நமக்காக யுத்தம் வேண்டுமானால் நமக்காக நம்முடைய எதிராக இடத்துல வழக்காட வேண்டுமானால் நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாலேலு கள்ளக்காரர்கள இருக்காதபடி வைத்திருக்களை உரியவர்களால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்ப சொல்றே தெரியுமா எல்லாம் போன பிறகு ஆடு மாடு கட்ச பத்து குழந்தைகள் அருமையான பிள்ளைகள் வாரிப்பிராயத்தில் ஒரே நாளிலும் வியாதி இல்லாதபடி அகாலமாய் செத்து போன பிறகு சொந்த சரீரம் எல்லாம் அழுகி நாற்று மடித்த பிறகு அவர் இதைக் யார் மனவாட்டியாக மாறுவார் என்பதை நன்றாக புரிந்து கொள்கிற புதிய சபைக்குள் வருகிறதுனால எல்லாரும் மனவாட்டிகள் அல்ல அந்த ஈஸ்டரை போல அந்த ஏகாயனுடைய சொல்லை கேட்டு யார் தங்களை பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே மனவாட்டியாக முடியும் என்று வேணும் சொல்லுகின்றபடி நாள் ஆட்டுக்குட்டி கல்யாணம் வந்துவிட்டது மனதில் தன்னை ஆயத்த மணி நாள் என்று சொல்ல கேட்டேன் மேலே அந்த ராஜாவுக்கு ரொம்ப அன்பு இருந்திருக்கின்றது அன்புடிகளாக தேவன் நமது மீது அன்பு செலுத்த வேண்டுமானால் அவருடைய அன்பிலே நினைத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் வார்த்தைகள் ஒன்றை கூட தள்ளிவிடாதபடி நமக்குள் இருக்கிற எப்படி வாழ வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் மாத்திரமே செய்து பேசுநாதனுடைய மனமாட்டிகளாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் சந்தோஷமாக இருக்கும்போது ஆராதனை சங்கடமாக இருக்கும்போது கோயில் இருந்தால் வெளியே கூட காமிட்டு போயிடுறாங்க என தங்களுடைய சங்கடத்தை வெளிக்காட்டுறதுக்காக மாநில யாரை கோபி கேள்வி தெரியுமா பரிசுத்தாதி துக்கப்படுத்துகிறீர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறமே தவிர அவரை துக்கப்படுத்திவிட்டு நீங்கள் கடவுளிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருக்கு மனவாட்டிகளாக மாற முடியாது என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இன்றைக்கு துக்கப்படுத்தும் நாளைக்கு ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லி ஆச்சரியப்படுறது இல்லை அவரால் அருமையான புதிய அரசு ஒருவர் ஆவியானவர்கள் சொல்லுகிறபடியே நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகலாம் அப்படி இல்லாமல் போய்விட்டாலும் சரி எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் நிகர் காரியமாக அது எந்த பஞ்சமோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ நிர்வாணமோ எது இருந்தாலும் சரி அதிகாரி வாசிக்கின்ற பொழுது திருக்கத்தரிசி குதமாக சொல்வதை வாசிப்போம் அத்திமரம் துணி விடாமல் போனாலும் செடியிலே பழம் உண்டாகாமல் போனாலும் மரத்திலே பலனற்று போனாலும் மயில்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும் இடையிலே ஆட்டு மண்டைகள் முதலற்று போனாலும் பொழுதத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கருத்துக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் தேவனுக்குள் கழிபூறுவேன் ஹலோ யாருக்கு இந்த கரி வரும் தெரியுமா மனவாற்றியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த மணவாளன் கூட வாழ வேண்டும் அந்த மணவாளன் வரும்போது அவர்கள வேண்டும் இந்த உலகத்தில் இல்லாமே என்ன விட்டு போய்விட்டால் பரவாயில்லை போதும் அவர்கள் தான் இப்படி சொல்ல முடியுமே அப்படி அல்லாத ஒரு சினிங்கிட்டே போவாங்க கேக்குறான் எனக்கு ஒன்னும் கிடைக்கலாம் சங்கடப்பட்டுதான் இருக்கிற இத்தனை வருஷமா போன ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இது எதை காட்டுகிற மற்றவர்களை போல உலகத்தில் உள்ள நன்மைகளை பெற வேண்டும் உல்லாசமாக வாழ வேண்டும் மற்றவர்கள் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று இழந்தாலும் தூசித்தாலும் அறுவருத்து தள்ளினாலும் பவுல் யாரு தெரியுமா ஒரு பெரிய கப்பல் வியாபாரியுடைய மகன் என்று சரித்திரத்தில் பெரிய பணக்காரர் அப்படி பெரிய பெரிய பணக்காரர் உயர்ந்த அந்தவர் இப்போது சிறைக்கூடத்துக்குள்ளே சித்தரங்க செய்யப்படுகின்ற சூழலில் இருந்து கொண்டு இப்படி எழுதுகின்றார் சொகுசாக இருந்து கொண்டு எழுதவில்லை அன்பைக்கு எழுகிறது ஒரு சிறைக்கூடம் இருந்தது அது பூமி கடையில் ஒரு கொண்டு தோன்றியிருப்பார்களாம் அங்க எந்த கட்டடம் கிடையாது சனலும் கிடையாது கதவும் கிடையாது எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது அப்படித்தான் ரோபனுடைய காலத்தில் மறுபடியும் மனுஷன் தவறு செய்யக்கூடாது கொடுமையான தண்டனைகள் கொடுத்து கைதிகளை வதைத்தார்கள் அந்த தண்டனைக்குள்ளே பவுலும் மாட்டிக்கொண்டு பெருகின்றது அங்கே ஒரே ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்களும் அதில் தான் சிறுநீர் வேண்டும் மனசினாதி கழிக்க வேண்டும் அதை கழுதுதான் ஆகாரமும் சாப்பிட வேண்டும் அவ்வளவு கூடிய தண்டனை அதை ஏற்றுக்கொண்டு தான் எழுதுகின்றார் எந்த நிலை இருந்தாலும் மனரம் இருக்க கற்றுக் கொண்டேன் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் பசியாயிருக்கும் தெரியும் புசுக்க இருக்கவும் தெரியும் உடுத்தும் நிர்வாணமாயிருக்கும் தெரியும் எந்த நிலையில் இருந்தாலும் கற்றுக்கொண்டேன் தெரியுமா வரும் பொழுது அவர்களோடு கூட நான் கடந்து செல்ல போகின்றேன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை நான் கொள்ள போகிறீர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் அழியாத நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்க வருகின்ற நேரம் நெருங்கிவிட்டபடி நான் எனக்காக ஜீவ கிரீடம் அங்கே ஆயத்தமாக இருக்கின்றபடி அடைந்து கொள்ள போகிற உணர்வுகளுடைய உணர்வுகளாம் ஆயுதமாக மாறட்டும் மனவாட்டியாக மாறப் போகின்ற அதாவது குடும்பத்திலே பெரிய சொந்தக்காரர்களே உறவுகள் எல்லாருக்கும் உதவிகள் உண்மை கிடைக்கும் மணவாட்டி என்று சொல்லும் பொழுது அவருடைய சுகமே வேற சுதந்திரமே எல்லாமே அவளுக்கு மாறிவிடுகின்றது போல அந்த பறலைகள் எல்லாம் நமக்கு மாறப்போகின்றது என்று வேதனை சொல்லுகின்றபடிதான் நிலைமை கலைக்கப்பட்டிருக்கிறதா என்னுடைய உணர்வுகளெல்லாம் பரிசுத்தாவினா வாழ்ந்து அவர் நமக்கு என்ன சொல்லுறாரோ அதை மாத்திரம் செய்து கடந்து செல்ல வேண்டுமே தவிர சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் விரும்பிவிடாதுங்க அது மற்றவர்களைப் போல மாறி வரும் மனவாட்டி ஸ்தானத்தை விட்டு தூரப்போவிடும் என்று வேதை சொல்லுகின்றது அங்கே உன்னதை பாட்டி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே சாதம் ஒன்று எழுதுகின்ற ஒரு வாசகத்தை வாசிக்கலாம் வாழ்க்கையில் சிறையில் மக்கள் முறுமுறுத்தார்கள் முறையிட்டார்கள் பின்மாற்றமடைந்தார்கள் அப்படி அந்த பணவாட்டி எப்படி இருக்கவில்லையாசர் மேல் சார்ந்து கொண்டு மனாந்தரத்திருந்து வருகிற இவள் யார் அவள்தான் அந்த பணவாட்டி ஹலலுயா எங்கோ அங்கே இருக்க வேண்டும் பேசர் சாப்பிடாம இருந்தால் நாமளும் சாப்பிடாம இருப்போம் தூங்காமல் இருந்தால் நாமளும் தூங்காமல் இருப்போம் இந்த உணர்வு யாருடைய இருக்கின்றோ அவர்கள் மனவாட்டிகளாக மாற முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவர் எப்படி என்று போறார் எனக்கு நல்ல சுகமான வீடு வேண்டும் சுகமான வாழ்க்கை வேண்டும் நல்ல வசதி வேண்டும் நல்ல குடும்பம் வேண்டும் விரும்பிக் கொண்டிருக்கிறார் இது மனவாட்டி ஸ்தானம் என்று சொல்வது அவள்னவாட்டி நமக்கு வழக்குகின்றது ஆம்பியமானே நம்முடைய ஆண்டவர்களே மனாந்தரத்தில் கொண்டு போது விரும்பினாலும் வேலை இல்லாத சூழலை மறுமையான சூழலை உழுத்த அவசரம் இல்லாத சூழ்நிலை எப்படி தரித்திரமான ஒரு சூழ்நிலைக்கு வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதில் அவர்களோடு கூட களிபுரிந்து கொண்டிருப்பது என்ற வாழ்க்கையினுடைய பெரிய மேன்மை அலியா இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம் ஐந்து ஆண்டு காலம் வரையிலும் பலத்திற்குள்ளாக ஆகாரமின்றி ஒரே ஒரு உடை மாத்த உடுத்திக்கொண்டு கால்நடையாக பல்லாயிரக்கணக்காய் நடந்து இறைவனை மையப்படுத்தின காலங்கள் உண்டு இருபத்தி மணி நேரம் அவரோடு கூட பேசி கொண்டிருப்போம் அது பெரிய சந்தோஷம் அலியா போய் சேலத்தில் ஊழியர் மாநாட்டுக்காக இடங்களை பார்த்து ஏற்பாடு சென்றிருந்தோம் அங்கே சென்றிருந்த போது ஒரு கன்வென்ஷன் போகும்பொழுது நாங்கள் முதல் முதல் சேலம் சென்ற இடம் அது என்பதை ரொம்ப வறுமையான காலத்திலே இங்கிருந்து சேலம் செல்வதற்கு காசு இல்லாத நேரத்தில் எப்படி போய் சேர்வர்களுக்கு காசு கொடுத்தார் அந்த ஒரு சகோதரி தாக்கப்பட்டு தற்கொலை செய்வதற்காக பிரயாசிக்குரிய சபையைச் சேர்ந்த மகள் அங்கே போய் கணவனோடு ஏழைக்காக போன இடத்துல ஆவிக்குரிய கூட்டங்கள் இல்லாதபடி வேற ஒரு சபைக்குப் போகின்றார்கள் எப்படி ஒரு அசுத்தாவி செத்துவிட வேண்டும் என்ற இடங்களெல்லாம் வந்து அழந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆண்டவர் பேசினார் வீடு இருக்கின்றது அங்கே போய் அவளுக்கு ஜெபம் வேண்டும் அங்கே ஒரு சில நாள் தங்கியிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் சீக்கிரமாக சேலத்தில் சபை ஆரம்பிப்பேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டிலே இந்த சேலத்தில் பல இடங்களிலே சபை உருவாக்கி இருக்கின்றது அங்கே இப்பொழுது மாநாடு நடத்துவதற்கான தெரிவித்துக் கொள்கின்றேன் தெரியுமா அப்படிப்பட்ட கொடிய வரமையான காலத்திலையும் கருத்தரங்களை அனுப்பி அந்த ஊழியங்களை செய்ய வைத்தார் சந்தோஷமாக வரும்பொழுது அங்கே ஒரு பார்த்தி சபைக்கு அந்த அம்மா போய்கிட்டு இருந்தார்கள் அவங்க உவாசம் போட்டு அவங்க அந்த அம்மாவுக்காக இருக்கிறார்கள் வீட்டில் நுடைந்தோன்னு வாலிபணி நின்றிருந்தது வீட்டில அந்த அம்மாவே காணல என்னிக்க கூப்பிடுவதை கேட்டு ஆண்டவர் இவ்வளவு தூரத்திலிருந்து தம்முடைய தள்ளிவிட என்று சொல்லி சொன்னார்கள் ஏன் அந்த அசுத்தாமி வந்தது சொல்லி அதற்குரிய காரணத்தை சொல்லி அதை அறிக்கை விட வைத்து அசுத்தாவி போய்விட்டது அந்த சமையலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அழைத்து விட்டார் இடத்துல தங்கியிருக்கீங்க கொஞ்சம் காலம் ஊழியம் செய்யலாம் எங்கே இடமும் எப்படி நாங்கள் சில காலம் தங்கியிருந்து பல வேலைகளை செய்துவிட்டு அங்கிருந்து நாங்கள் கடந்து வந்தோம் அதுல பெரிய காரியம் அதெல்லாம் ஏறாம் சொல்றேன் தெரியுமா அநேக இடங்களிலே பஸ் ஸ்டாண்டிலே பிளாட்பார் தங்கியிருந்து தான் காரில் எழுதி சேலத்தில் அப்படிதான் நடந்தது அவரு குருவானவர்களுக்கு அனுப்பி வைத்தாரு பஸ் ஸ்டாண்டில் ஏற்பாடு திருடர்கள் ஜாஸ்தியாக இருந்தபடினா ஆவியானவர்களை வெளியே கிளம்ப சொல்லிவிட்டார் கோயிலுக்கு அப்படிப்பட்ட இடம் அது அப்ப நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நல்ல கண்ணா சென்று விட்டது பிடிய காலம் போல என்ன திரும்ப கையில பேக் வச்சிருக்கிறேன் அப்படி தலைப்படி தூங்க ஆரம்பிச்சு இந்த கையே கீழே விழுந்தது பேக்கு தரிச்சு போட்டது ஒரு தீவிரமான ஒரு கம்பெனி என் கையை தட்டி அது இழப்பு வைத்தது பார்த்தா பையன் காண்டல தூர கிடக்கு பேக் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு டிதீனம் இல்லாத ஒரு பெண்ணு எல்லாரும் நெருக்கிற ஒரு பெண் அந்த பஸ்சாண்டுல அலங்கலமாக கொண்டிருக்கிற ஒரு பெண்ணு ஒரு டீ வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு பசியா இருக்கும் தெரியும் இருக்கும் தெரியும் எந்த நிலை இருந்தாலும் மனரம் கற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவன் ஆண்டவர் எனக்கு ஏறி செய்ய வேண்டும் பஸ் அனுப்பலாம எதிக் கொள்கிறார் நம்மத்தாவியானவர் நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதற்கு கீழ்ப்பணிந்து நடப்புதான் மனவாட்டியின் அனுபவத்தை பெறுகிறவருடைய அழகு என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் அகனால் அருமையான தேவையானமே வாழ்க்கையில் வருகின்ற குறைவுகளை குறித்து இல்லமைகளைக் குறித்து ஏலாமைகளை குறித்து புலம்பல் பாடிக்கொண்டிருக்காதபடி ஈதம்பாட கூடியதலாக எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே இருக்கிறார் அது எனக்கு போதும் என்கிற உணர்வோடு காணப்பட வேண்டும் என்று தேவசவத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற கிறிஸ்தவனுடைய அன்பு விட்டு நம்மை புரிப்பவன் யார் அந்த அன்பு எஸ்தரன் அந்த ராஜாவுக்கு இருந்தபடியினால் அவளை பட்டத்தை சரியாக மாற்றினான் என்று பரிசுத்தாதியாளர் அதனால் இங்கே யோகிண்டே புத்தகத்தில் வாசித்தும் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் மனாந்திரத்திலிருந்து வருகின்றார் ஹலியாம் மனாந்தரமான வாழ்க்கை தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவனம் ஆகாரம் இல்லாத ஒரு சூழலை மாற்று வச்சர்கள் சூழலை ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டும் சார்ந்து கொண்டு வருகின்ற இவழி யார் ஊரார் எல்லாரும் பரியாசமு இதுவா வாழ்க்கை எங்களை சென்ற காரிய கூட உணர்ந்திருக்கிறார்கள் இப்படியுமா ஒரு கிறிஸ்து வாழ்க்கை இருக்கின்றது ஏன் இப்படி கேவலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வீட்டிலே வஸ்திரங்கள் உண்டு ஆலயத்துக்கு செல்லும்போது வெள்ளை வசூலம் தான் தரிக்க வேண்டும் என்று சபையினுடைய ஒரு கட்டளை அது ஆவியான கட்டளை பாலி கருப்பு பாலி வெள்ளை மலம் வந்து இருக்கிறோம் பெரியல்லாருக்கு இப்படிதான் உடுத்தி தந்த போதான் வெள்ளை செல் அழுக்க வச்சு ஒரே அடியில அடைச்சு வச்சுட்டு கட்டிட்டு வர்றோம் இதே ஆலயத்துக்கு போகிறோம் தேவனுக்கு ஆமாம் செய்ய போகின்ற உணர்வு எப்பொழுது அறிவித்துக் கொள்கிறேன் ஒருத்தருக்கு வேறு வஸ்திரம் இல்லாததுனால இது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை யார் இப்படி இருக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட பேரனை அவர்களுக்கு தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு சென்ற பிள்ளைகள் எல்லாம் கலெக்டர் வீட்டு பிள்ளைங்களும் வெளியேறிப்பாடுகிறேன் கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்த மணி நாள் என்று சொல்ல கேட்டேன் அதிகாரி வாசிக்கின்ற பொழுது மறுபடி வாசிக்கலாம் சுத்த பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தடுத்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் வாங்குடைய யாருடைய நீதி பரிசுத்து வாங்குடி நாள் கடந்து போற எப்படி வாழ்ந்தார்கள் பரிசுத்த வாட்டிகள் வாழ்ந்தால் எண்ணி எண்ணி ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதுவே அந்த மெல்லிய வஸ்திரம் தூய்மையான வஸ்திரம் பார்க்கிறது ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கை வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் எழுதியிருக்கிற வாசிக்கலாம் அப்பொழுது மூப்பண்ணில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளைங்களுக்கு தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தால் என்று கேட்டால் அதற்கு நான் ஆண்டவனே உமக்கே தெரியும் என்று இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் நம்முடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியாளர் ரத்தத்திலே துயித்து வலுத்தவர்கள் தூய்மையாக காத்துக் கொண்டவர்கள் அது தூய்மையாக எப்பொழுது வலிமையாக காத்துக் கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டிய ரத்தத்திலே துவைத்து வலுத்தவர்கள் தான் பெரியமானவர்கள் நம்முடைய வஸ்திரத்தை நாம் தான் வலுத்து வேண்டும் அதுபோலத்திலே அயுதமான உபத்தரவு எதற்கு வருகிறோம் தெரியுமா நம்முடைய அழுக்காகி விடாதபடி உலக மலையிலுக்குள்ளே மூலிகை நம்முடைய பலசாகி போய் விடாதபடி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக தினம் தனமும் துவைத்து துவைத்து உழுத்து அது வெண்மையாகவே எடுக்க வேண்டும் என்பதற்காக உபத்திரத்தின் வழியாகவே நடத்துகின்றான் அதே உபத்திரத்தின் வழியாகவே ராஜ்யத்தோடு பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லிப் போல குறித்து அழகியிருக்கிறார் உபத்திரங்களை குறித்து யாரும் கலங்கி விடாதீர்கள் ஆன்மீக வாழ்க்கையை தூய்மை ஆக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஆட்டுக்குட்டி அவர்களாலே தன்னுடைய மஸ்திரங்களை துவைத்து வெளுத்தவர்கள் எல்லாரும் வெள்ளை வஸ்திரத்தோடு காணப்படுவார்கள் அதற்கு ஒரு மாதிரியாக ஒரு முன்னடையாளமாக எல்லாரும் வெள்ளைகளே தரித்திருக்கிறார்கள் கூட்டமாக இருக்கிறார்கள் ஆயுத்தமாக இருக்கிறார்கள் உணர்வு வர முடியவில்லை மிக்கமாக இருக்கின்றது சமுதாய தப்பாக நினைப்பார்கள் என்று எண்ணவின் எண்ணம் வருகின்றது கடவுள் இதே பார்க்கிறார் என்று விளக்கம் கொடுக்க சொல்லுகின்றது பிரியமானவர்களே இந்த சரீரம் எல்லாம் மாற்றம் வேண்டும் மகவாளனோடு ஒன்றாக இருப்பதற்கு மர்வமடைந்து ஆன்மீகத்தை காத்து நோத்தரவத்தை தூய்மையான நடந்து போயிருக்கின்றபடியினால் அவைக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் தூய்மையாக சின்ன முறை அதாவது கரைப்பட்டு விட்டாலும் உணர்வு வந்துவிட்டால் கழுவப்படுவதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது ரத்தம் சகல பாவங்களின் சுத்திகரிக்கும் என்று வாக்கித் திருக்கின்றன ரத்தம் சுத்திகரிக்குமா அறிக்கை செய்யும் பொழுது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை பாவங்களை நமக்கு பண்ணிட்டு எல்லா நியாயத்திலே சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மை நீதிமன்ற இருக்கிறார் குமார சகல பாவங்களக்கு நம்ம சுத்திகரிக்க அந்த நல்ல உபதேசங்கள் நமக்கு தந்திருக்கிறபடி நாள் நம் எப்பொழுதும் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவை அனைவரும் சொல்லுகின்றார் மனவாட்டியானவள் பிரசங்கி ஒன்பது அதிகாரம் எட்ட அந்த சிலத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சாலம் சொல்வதை வாசிக்கலாம் வன்மையாக தூய்மையாக காக்கப்பட வேண்டும் பரசு தாவின் அபிஷேகம் குறைந்தபோது வாசிக்கின்ற பொழுது ஒசுதாது தம்மை சூரிய ஒப்புக்கொடுத்த நோக்கம் என தெரியுமா இப்படிப்பட்ட தூய்மையான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக தனக்கு ஒரு மனவாட்டி உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனவாழ் வீதமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று பரிசுத்த பகுதிகிதமாக எழுதியிருக்கிறதும் ஆசைக்கலாம் முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் சபையாக அதை தமக்குவதற்கும் ஒப்புக்கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் இயேசுநாதன் சிவில் தமிழ் ஒப்புக் கொடுத்தது எனக்கு தெரியுமா மொழிகளை மாற்ற உணவாக்குவதற்காக இல்ல ஒரு தூய்மையான சபையை தாய்மதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கிறதால சுத்திகரித்து பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிழ்ந்துள்ளதுமான சபையாக கரைநரை முதலாளில் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிழ்வுள்ளதும் மாசற்றதுமான சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தமிழை தாண்டியதற்கு அமைப்பு கொடுத்தார் பாடுகள் தயாரிக்கக்கூடிய காலங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம் நாற்பது நாட்களும் சிலுவை வைத்து பாடுபட்டி பாடுகளை தியானம் பண்ணுவாங்க அதிகமாக கசா போடலை சினிமா தேட்டர் கிறிஸ்தவனுடைய சாட்சியா உலகத்தில் பிரிய மாத தேவ ஜனமே தஞ்சாவூர்ல ஆலயப்பிரீராசி அருகாம்கள் பெரிய கோயில் ஒன்று இருக்கின்றது ஒரு பெரிய சிறுவ மரத்தை நட்டி வைத்து எல்லாரும் சிலுவை பார்த்துக்கிறேன் என்பதற்காக இப்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிவிப்பதற்கு ஆட்களில் ஆண்டுபடினால் மக்கள் தவறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாமது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து கரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிழ்வு உள்ளதும் மாசற்றதுமான சபையாக தமக்கு முன் நம்மை நிறுத்திக் கொள்வதற்கு கொடுத்தார் தனியாக கண்டிப்பான ஒரு இடம் கொடுத்து வேலை தாதிமார்களை கொடுத்து அதை சுத்திகரிப்பு ஏற்படுத்தினது போல இன்றைக்கு புதிய சபைக்கு அப்படிப்பட்ட ஒழுங்குகளை கருத்து செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை ஒரு மக்கள் சொல்லிக்கொண்டு ஆசைப்பட வேண்டும் வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வாசிக்கின்ற பொழுது ஆந்திரபடியால் இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகல்வனுடைய ஆலயத்தில் அவரை சேமிக்கிறார்கள் சிங்காசனத்துறை வீட்டில் இருக்கிற உள்ளே வாசமாக இவர்களை பசி அடைவது மேலே தாகம் அடைவதும் இல்லை வெயிலாயில் உஷ்ணவாயில் இவர்கள் மேல் படுவதில்லை சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவதண்டியில் உள்ள ஊற்றுகள் உண்டைக்கு நடத்துவார் இவருடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றால் ஹலோ லுயா வடவாற்றியை விதமாக கர்த்தருக்கு அவளுக்கு உள்ளே இருந்தவர்களை ஆதரித்து இந்த உலகத்திலே கண்ணீர் வெடித்து சஞ்சலப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கண்கள் துடைத்து எந்த நெறிக்கும் அவரோடு இருக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் உள்ள நதியிலே பானம் பண்ணும்படியாக பாகமே வராதுபடி பசியே இல்லாதபடி வாழும்படியா வாழ்நிற்கு தருவதற்கு அவர் மழைத்துக் கொண்டு போகக்கூடிய வேலை மிக நெருங்கி வந்துவிட்டபடினால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்துவிட்டது அழிக்கப்பட்டது நீதிகளை சொல்லிருக்கின்றது போல நீதி நேர்மையாக எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் பசி வந்தாலும் நம்முடைய பரிசு வாழ்க்கை அழந்த முதல் அப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியார் அவர் சொல்லுகின்றார் அடுத்தந்த காலங்கள் எல்லாம் வரப்போகிறது கொடிய பஞ்ச காலங்கள் வரப்போகின்றது கொள்ளை நோய்கள் வரப்போகிறது பூமி அதிர்ச்சிகள் வரப்போறது யுத்தங்கள் வரப்போகிறது இவள் எல்லாம் அனைவருடைய விசுவாசத்தில் இருந்தவளை வலிவிலகை செய்ய அப்படி இல்லாதபடிக்கு எந்த நிலை இருந்தாலும் மன ரம்யமாக கற்றுக்கொண்டேன் எல்லாவற்றிலும் கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்ல குடிமக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பற்றுகின்றார் ஏழு ஆறு வாசிக்கும் பொழுது அவள் நீ ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமுள்ள மக்களாக இருப்பார்களாம் ஆண்டவர்கள் மனமக்சி நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று சொல்லி பரிசுத்தாவிய அன்பு மனவாட்டி என்று சொல்லுகின்ற இப்பொழுது காதல் காலத்தில் இருக்கின்றோம் அந்த அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்த அன்புடைய முதிர்ச்சியானது ஒரு மனவரைக்குள்ளோடு மனவாட்டியாக சேர்க்கப் போகின்றது அரகறையான வைத்துக் கொண்டிருக்காது கவனமாறேங்க அழைத்து வரும்போது மாற்றம் ஆண்டரை பற்றிய உணர்வுகளும் ஆண்டனை பற்றிய காரியங்களை சிந்திப்பதும் வெளியே போனே உலகமே உலகத்தாரை போலவே வாழ்வதுமான இந்த மனதிலே நாம் மாற்றிவிட்டு மன மகிழ்ச்சி உண்டாக்குமென் பிரியமே ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தி அந்த மனவாட்டியோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்பி இந்த ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றால் இங்கே நம்முடைய மன மகிழ்ச்சி எல்லாம் இறங்கினோடு இருக்கட்டும் வேலை செய்து முடித்த உடனே பைபிளை கையில் எடுங்கள் வேலை செய்து முடித்த உடனே ஜபம் நிரம்பி ஆவியான உணவு கழி கூறுங்கள் கடமைக்காக ஜபம் பண்ணாதபடி தூக்கத்தை தூங்கிக் கொண்டே ஜபிக்காதபடி அந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் இருக்குமானால் நிச்சயமாக தொங்கவே விடாது காதலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொங்காமலே செல்போன்ல பேசிட்டே இருப்பாங்க அம்மா சத்தம் போட்டா கூட சிம்மா ஏடி எனக்கு ஒன்றும் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அப்படி இல்லாதபடி உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த உலகத்தை விட்டு நம்மை வேறுபடுத்திருப்பது எதற்காக என்பதெல்லாம் புரிந்தவர்களாக இப்படிப்பட்ட நேரங்களை செம்மையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவாவிய விரும்ப விரும்புகின்றார் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதாவது உலகத்தில் சாத்தான் ஆளுகை செய்து அவனுடைய ஆட்களை வைத்து உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார் இதற்குடாக தேவன் தம்புடைய பிள்ளைகளை பிரித்தடுத்து இந்த உலகத்தை அடுத்து ஆளுகை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த நாளை கற்று நமக்கு தந்திருக்கிறார் மத்திய சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை ஒரு உருவாசிக்கிறார் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி வசனம் இந்த ஜாதி பி சாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் வேண்டி மற்ற எதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இறையேசு சொன்ன ஒரு வாசகத்தை நினைப்பூட்டி தருகின்றார் உலகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கிற பி சாசு உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி இறையேசு சொன்னதாக நபர் வாசித்திருக்கின்றோம் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்க அந்த ஆளுகை அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏதமாக கரத்திலெடுத்து உயர்ந்த மலையின் மேல் நிப்பாட்டி உலகத்தில் எல்லா ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமைகளையும் இவெளி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிந்து கொண்டால் நான் அதை தருவேன் என்று சொல்லி அவன் சொன்னதாகவே தெலவாசிக்கின்றான் அப்படியானால் உலகத்தில் உல்லாசங்களையும் ஆடம்பரங்களையும் சொகுசுவாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் சாத்தானை மறமுகமாக பணிந்து கொண்டால் மாத்திரமே அது கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி உலகம் எல்லாம் இப்படிப்பட்ட தீமையான பழக்கட்டுக்குள் மூழ்கிக் கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் கொஞ்ச பேர் மாத்திரம் ஊரு கொண்டு தெரிந்து சீவங்களை கொண்டு நிறுத்துவார் என்று எழுதியிருக்கின்றது போல இன்னும் தேவனுடைய சமூகத்துக்கு வரவேண்டிய மக்களின் அநேக ஆயிரங்கள் உலகம் ஆயுளுக்குள்ளே பிடிப்பட்டிருக்கின்றபடினால் அவர்களெல்லாம் விடுதலை ஆக்கப்படுவதற்கு அவர்களை பற்றியிருக்கின்ற பிசாசு அவர்களை விட்டு கடந்து இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலுமின்றி வேறு புறப்பட்டு போகாது என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிற வசனத்தை இந்த நாட்கள் வெளிப்படுத்தி தருகிறபடினால் பிசாசின் வல்லமைகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போகும்படியாக சபைக்கு வந்தவர்களும் பரிசுத்தாவி பெற்றவர்களும் கூட அநேக பேர் சாஸ்திர கிரியைகள் கிரியர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத என்பதை தெரிந்திருந்த போதிலும் இல்லாமல் இருக்கின்றபடியாலே நம் அவிதமான காரியங்களால் செம்மையாக்கப்படுவதற்கு இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஆறு மீட்கப்படும் மீட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிற மக்களில் ஒருவராயிலும் கெட்டுப்போகாதபடிக்கு எல்லா ரசிக்கப்படுவதற்கான வேலை கற்று நடப்பதற்கு இந்த ஆட்சி அமைப்புகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற ஆண்டு அவர் விரும்புகின்றபடினால் கொடியே சாத்தானுடைய பிரதிநிதிகள் ஆட்சிப்படுத்த வரும்பொழுது நிச்சயமாக சாத்தான் இந்த நாட்டை ஆளுமை செய்ய தீவிரப்பட்டு விடுவார் ஜனங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து போக முடியும் இந்த நாட்களில் உபவாசம் இருந்து வேண்டும் என்று தலைமையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு எல்லா கலை அனுப்பி இந்த நாளிலே எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி இருக்கிற ஒரு வேலையாக இருக்கிறபடினால் இந்த ஜாதி பிசாசு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 உங்கள் பத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் யா கோபு எழுதின பொதுவான நிறுவம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்மை இப்படி வாசிக்கலாம் தேவனுக்கு கீழ்ப்பிடிந்திருங்கள் சாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் விட்டு ஓடி என்று சொல்லி யா நிருபத்தில் விதமாக எழுதுகின்றார் சாசு யாருடைய ஜபத்திற்கு ஓடி போவான் தெரியுமா தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களுக்கு ஹேவனுக்கு கீழ்படுகிற மக்களுடைய ஜபத்துக்கு தான் பயப்படுவானே தவிர மற்றபடி மற்றவருடைய ஜபத்துக்கு எல்லாம் கிடையாது ஒரு பிரதான ஆசா பிள்ளைகள் ஏழு பேர்கள் சென்று அப்போ சுத்த பவுன் ஊழியர் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே பவனுடைய ஆண்டுக்குடி நாமத்தினால் இவனை விரட்டுகிறோம் என்று சொல்லி பி சாசு போனார்களாம் அந்த பி கேட்டிருக்கிறது பவலையும் தெரியும் பவனுடைய ஆண்டவரின் தெரியும் நீங்க யாருடா என்று சொல்லி கேட்டு அவருடைய பாய்ந்து வஸ்திரங்களை கிழித்து அடித்து காயப்படுத்தி குற்றவீராக அனுப்பிவிட்டது என்று சொல்லியதாக தாக்கப்பட்டு ஆத்ம ரட்சிப்பை இழந்தவர்களாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை பறிமுடுத்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நாள் திருச்சிரையை கருத்தில் உருவாக்கியிருப்பது வல்லமில்லை வகப்பட்டு இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக சபலமான முந்தி கட்டினால் ஒழிய அவருடைய வீட்டுக்குள் புகுந்து உடமைகளை கொள்ளையாட முடியாது என்று சொல்லி சிநாதன் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நாம் வெளியே ஊழியத்திற்கெல்லாம் செல்லுகின்றோம் வெளிநாடுகளில் வேலைகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது நோக்கம் தெரியுமா எதனால் நடக்கிறது என்று சொன்னால் முதலாவது அந்த தேசத்தை அந்த ஏரியாவை தாக்கி இருக்கிற அசுத்தாவியை அங்கிருப்பேசு நாமத்தினால் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தின பிறகுதான் அங்குள்ள மக்கள் மீட்கப்படுகிறார்கள் அதனால சபை அங்கே நிலை தந்திருக்கிறது என்பதை திருச்சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ லட்சங்கள் ஆயிரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மக்களில் ஒருவருக்கு காய்கூட ஏற்பட்டதே கிடையாது சிற வேலை காக்குறவர் என்ன செய்ய மாட்டார்கள் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கோயில் வந்துட்டா கூட நமக்கு தூக்கம் உட்கார்ந்துட்டே தண்டம் படுத்து உறங்கிறது உறக்கம் அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதியிருக்கின்றால் ஆகையினால் ஆவியலை கட்டிவிட்டு துபாய்க்கு நாங்கள் புதல் தடவி போகும் இங்கிருந்து எங்களுக்கு மிஸ் எல்லாம் வந்தாச்சு பிளைன் டிக்கெட் எல்லாம் வந்துவிட்டது நாங்கள் அங்கே போய் மத்தியான ரெண்டு மணிக்கு இறங்குற மாதிரி அவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உடனே நாலு மணிக்கு ஒரு புரோகிராம் அட்டன் பண்ண வேண்டுமா ஆறு மணிக்கு ஒரு புரோகிராம் எட்டு மணிக்கு ஒரு புரோகிராம் என்று அன்றைக்கே மூன்று இடத்தை நாங்கள் மீட்டிங்கில் அட்டன் சகல ஏற்பாடுகளும் செய்து தொலை வசூலை செய்து வந்து கொண்டே எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் நீங்கள் போய் முதலாவது அந்த ஏரியாவில் ஒரு ஆவி கிரிச்சுகிறது என்ன திசையில் அதை போய் கட்டிவிட்டுத்தான் அந்த ஊரில் ஊழித்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வெளிப்படுத்தல் இப்படி செய்து நாங்கள் ஜீவித்துக்கொண்டே இருந்தோம் அடுத்தபடியாக விமான நிலையத்திற்கு எங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது நீங்கள் புறப்பட வேண்டிய விமானம் ஆறு மணிக்கு பிறகுதான் நேரம் காலதாமதமாக புறப்பட விமானம் பழுதாகிவிட்டது ஆகையினாலே அவசரத்துக்கு மணிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு தொலைபேசி வந்தது இதை நாங்கள் அவளுக்கு தெரியப்படுத்தினோம் அவர்கள் அங்கே விமான வருவதற்கு பிரிந்து வந்தார்கள் எப்படி நாங்கள் போனது பதினோரு மணிக்கு தான் அங்கு போய் சேர்ந்தோம்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 அப்படி எல்லாம் உடனே பத்திரிகை கூடிவிட அங்குள்ள இந்துக்கள் எல்லாம் இந்துக்கள் கூடி வந்துட்டாங்களா முஸ்லீம் நாட்டுக்காரன் அந்த மரத்தை மூட்டோடு தோண்டடான்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுத்துட்டான் ஒரு புல் ரோசேபி வச்சு அது மூட்டோடு தோண்ட போகும்போது ஜேசிபியினுடைய அந்த எந்திர அந்த அழகு வந்து ஒடிந்து போய்விட்டது ஆகையினால அந்த மரத்தை வெட்டால பிடிக்க அப்படியே விட்டு விட்டு அதற்கு முள்வேலி போட்டு காசை மாத்திரம் இடைக்கிடுங்க நாங்க அதை செய்றோம் அங்க போய் ஆவி கட்டுன பிறகுதான் அங்க அந்த ஊழிய ஆரம்பமானது ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன ஆவி விபசாரத்தினாவி வேசுத்தரத்தின் ஆவி ஆவி பொருளாசியின் ஆவி இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் அப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது அறிய முடிகின்றது அங்குள்ள மக்கள் எல்லாரும் செய்யும்பொழுது அந்த பாவம் தான் வைத்திருக்கின்ற ஆள் கொண்டு வைத்து உலகத்தில் நடத்துகிற ஒரு காலமாக இருக்கின்றபடியால் பி எதிர்த்து நில் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பி சுவாசுக்கு எதிர்த்து இருக்கிற மக்கள் யாராக இருக்க வேண்டுமாம் தேவனுக்கு கீழ்பிடிந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நம்மை ஆண்டவிருந்து கீழ்ப்படிதலுக்குள்ளே வளர்த்து கொண்டு வருவது தெரியுமா பி சாசுக்கு எதிர்த்து நிற்பதற்காக பி சாசி தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக நம்முடைய ஜெபம் தேவையாக இருக்கின்றபடினால் நமது மூலமாக ஆண்ட செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறபடினால் இது ஆந்தியாகமத்திலே அமக்கு ஏவாளுக்கும் எங்கூரி நடக்கின்ற பொழுது பாவம் செய்தவுடன் ஒரு பெரிய கட்சி மன்றங்கள் மலுரப்பத்தை அங்கு அழைத்து இருக்கின்றது தந்த மனைவிதான் இந்த பணத்தை பறித்து கொடுத்தால் உண்மைதான் இவர் என்ன சொல்லிருக்க தெரியுமா கடவுள் வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கணியை புசியக்கூடாது என்று தடுத்து வேண்டும் புசித்த ரெண்டு பேரும் நிர்வாணியாக ஆகிவிட்டார்கள் ஆண்டு விட்டு போய்விட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்றார் நான் விலைக்கு இருந்த நான் புசியக்கூடாது என்று சொன்ன மரத்தினுடைய கணியை நீ மனைவியினுடைய வார்த்தை கேட்டு புசித்தபடினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் இந்நெற்றியின் வேறு நிலத்திலிருந்து சிந்து பாடுபட்டு சாப்பிடுவாய் இந்த பூமியானது முள்ளையும் குறுக்கு அதுக்கு முந்தை முள்ளு முளைக்கல குறுக்கு முளைக்கவில்லை நல்ல கனிவிற்சிகள் தான் முளைத்திருந்தது அப்படி சாபத்தின் நிமித்தமாக உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே முள்ளெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு ரெண்டு நாள் வீடு சுத்தம் பண்ணாட்டி போனா வீட்டுக்குள்ளே எங்கேயாவது முள்ளு முளைச்சிடும் அந்த அளவுக்கு மனுஷன் மீது சாபம் மீது பெரிய கொண்டேதான் இருக்கின்றது அப்புறம் சொன்னாரணி மண்ணாக இருக்கின்றபடினால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்கே திரும்பி போயிடுவாய் என்று சொல்லி அந்த மரணத்தை அவருக்கு அன்றை கூறிவிட்டார் இந்த ஆண்டாமனுடைய மீன்தலுக்கோப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பரசுத்த பவர் எழுதுகின்றார் பெரிய பட்டதாரியாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் அரசாட்சியில் மீட்டிருக்கிறவனாக இருக்கலாம் எல்லாரையும் மரணம் மரணம் என்றால் சரீர மரணத்தை சொல்லவில்லை சரீர மரணமும் நடந்தது மனிதனை உண்டாக்குகின்ற அவன் மறிக்க வேண்டும் என்று உண்டாக்கவில்லை தம்மை போலவே என்றென்றைக்கும் வாழ வைக்க வாழ வேண்டும் என்று உண்டாக்கினார் தம்முடைய சாயலிலே மனுஷனை உண்டாக்குவோமாக ஏதே சொல்லி மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்க அவருடைய சுவாசத்தை ஊதினபடினாலே அவன் ஜீவ ஆத்மாவாக அழிந்து போகிற ஆத்தமாகல்ல எந்தென்றைக்கும் ஜீவனோடு இருக்கும்படியான ஒரு ஆத்மாவாகி இருந்த போதிலும் கருத்தினுடைய கட்டளை மீறிவிட்டபடினாலே மரணம் அவனை சந்தித்தது சரீரம் மரணம் பார்த்தபடியாக உண்டாகிவிட்டது நடந்தது ஆத்மீக மரணம் உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும் அதிமுகத்திலும் அறித்தே இருக்கிறார் சுவாசி அபிஷேகம் பெற்றார் அவர் இப்பொழுது உலக பிரகாரமாக வேற மிஷினோடு சென்று ஊழியர்களும் அவரு எப்படி சபை பற்றி என்றாக தெரியும் அவருடைய சூழலை சந்தர்ப்பம் அவருக்கு அப்படி ஒரு விலைவினமான மனதலை எங்கும் ஊழியும் எப்படியும் வாழலாமே சொல்லி ஒரு ஒரு சொப்பனம் கொண்டு சொன்னார் நான் போய் நிற்கிறேன் ஐயா சிலருக்கு பணிவிட செய்ய வேண்டும் தெரியுமா செத்தவர்களுக்கு செய்கின்ற அது ஒரு பிரோஜனமே கிடையாது ஆக அதாவது நீ தூங்குகளை நீ மரித்தோரை விட்டு வேறுபாடு அப்பொழுது கிறசுவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடினால் உடைய வாழ்க்கையுடைய ஊழியர் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த செத்தவர்களை விட்டு நீர் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்தோம் ஆகினாலே உலகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா மறித்தவர்களாக முதலாவது மரணம் எல்லாருக்குள்ள வந்துவிட்டது அடுத்த இரண்டாவது மரணத்துக்கு எல்லாரும் போக நாம் இந்த முதலாவது மரணத்தை விட்டு இப்பொழுது விடுதலையாகி இருக்கிறோம் ஜீவனை மறுபடியும் நாம் பெற்றிருக்கின்றபடி முதல் மரணத்தை நாம் விடுதலையாகிவிட்ட ஆத்மா உயிரடைந்து விட்டது இனி அடுத்த இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிற அதுக்கு நாம் செல்லாமல் இருப்பதற்காக தேவன் திருச்சலின் மூலமாக கட்டளை தந்து இம்மட்டு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் அப்பொழுது கருத்து யோகாளை கூப்பிடுகின்றால் நீ ஏன் இந்த மரத்தின் கடியை என்று சொல்வதற்கு ஏன் உண்டாக்கின ஜீவராசிகளில் சர்பரம்பு தந்திரமுள்ளது அதை நீ ஏமாற்றிவிட்டது நம்ம இப்ப பாவம் கேட்டி சாத்தா என்னை அம்மாத்திட்டாயா அப்படி செய்யக்கூடாது அப்படி பார்க்கக்கூடாது நினைக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் ஒத்துக்கொண்ட பாவம் எண்ணிக்கப்படும் தவிர ஆதாம் ஏவாழும் பாவ அறிக்கை செய்யவில்லை என்று சொல்லி யோக சொல்லுகின்றான் ஆதாமை போல மீனவர்களை மறைத்து அக்கிரமத்தை மடியில் ஒழித்து வைத்தேனோ என்று சொல்லி யோக புத்தகத்தில் வாசிக்கிறேன் எத்தனையோ நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு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 கொஞ்சம் நல்லவர் நினைச்சா அந்த அம்பாதி பண்ணியா ஒருவருக்கு ஒரு தகராறு பண்ணி கொண்டு கடைசி என்ன சீரன் மறைத்து சமூகத்தை விட்டு ஆதாவம் ஏவாலும் துரத்தப்பட்டது அப்போது சர்ப்பத்தை எச்சரிக்கிறார் சர்ப்பத்து ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த சர்ப்பம் அது மாதிரி பறவை நாகும் என்று சொல்லி அதற்கு பேர் கத்தோலிக்க பைபிள் எழுதியிருக்கிறார் சரியான பேரு அது சபித்தவுடனே தரையில் விழுகின்றது நீ புழுதியிலேயே அந்த மண்ணிலே நகர்ந்து புழுதியை தின்வாய் வயிற்றினால் நகர்வாய்ந்து நகுறுவாய்ந்து சொல்லி அவளுக்கு கொடுத்த சாபம் இன்று நடந்து கொண்டே இருக்கின்றன அப்பொழுது சொல்லுகின்றார் உனக்கும் சிறீக்கும் உண்மத்துக்கும் அவளவுக்கும் பகை உண்டாக்குமே ஆதி ஆகமத்திலே சொல்லி வாசிங்க மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினாலும் பதினைந்தும் அப்பொழுது ஆகிய கருத்து சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சமிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு சாபத்தெல்லாம் கொடுத்தாச்சு அவளுக்கு நரகம் எல்லாம் நாளும் குறிக்கப்பட்டாய் விட்டது அவங்க எப்படியும் தேவனிடத்தில் இருக்கிற மக்களை கடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அவர் யாரை பயன்படுத்தினாலும் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் என்று உணர்த்துகிறோம் சபை ரொம்ப கவனமாக இருக்கணும்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 உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று தெரியும் சவிச்சுக் கொட்டார் அதுக்கு முன்னால் கனிவர்க்களை சாப்பிட்டுக் கொண்டு ஆகாய்த்து பறவைகளைப் போல பறந்து கனிகளெல்லாம் கடித்து சாப்பிட்டு வளர்ந்தது இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக ஆண்டோட பிள்ளைகளை தேவசம்பாக பொய்யான ஆலோசனை சொல்வதற்காக சாந்தானுக்கு நீ இடம் கொடுத்தபடினால் சாத்தானு பயன்படுத்தினால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் மற்றதே அவ என்ன நட தண்டனைகள்ண்டு சிந்து வாக்கியம் உணர்த்துகின்றது தொடர்ந்து வாசிக்கலாம் உனக்கும் ஸ்திரீக்கும் உண்மத்துக்கும் அவளவத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் என்று அதுவும் தலைநெஸுக்கும் நீ அதில் குதிங்கால நசுக்குவா என்று சொல்லி உண்மையான விளக்கம் இது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும்போது தப்பிதமாக தலை நசுக்குவார் ஏசு கிறிஸ்து குதிங்கால ஒண்ணு நசுக்க முடியாது அப்படி எதையோ ஒண்ணு வைத்துக் கொண்டு விளக்கம் மொழிபெயர்த்து எழுதிவிட்டார்கள் இது ஆரம்பத்தை நாங்கள் ஊழியத்து வந்த ஆரம்ப காலத்திலேயே வேத வாக்கியத்து நாள் படித்துக் கொண்டிருக்கும்போது ஆவியான பேசினார் இதனுடைய அர்த்தம் இப்படியா இல்ல நீங்கள் கோயம்புத்தூருக்கு சென்று அங்கிருக்கிற கல்லூரி வாலிபர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்கு ஒரு லைப்ரரி பழைய பைபல் எடுத்து வாசித்து பாருங்கள் ஆங்கில பைபிளை அதனை வேறு விதமாக அது என்று சொல்லி இருக்கும் என்று சொல்லி ஆவியான அங்கே சகோதர கூட்டிக் கொண்டு போய் தடாகம் என்ற இடத்தில் ஒரு பழைய லைப்ரரி வென்றிருக்கின்றது அதில் பழைய எடிஷன் பைபல் எடுத்து வாசித்த பொழுது அதில் ஹி என்பதற்கு பதிலாக இட் என்று அது உன் தலை நசுக்கும் நீ அதன் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறது ஆகினாலே சாத்தானுடைய தலை நசுக்குவது யாருடைய வேலை தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள் உனக்கும் ஸ்ரீக்கும் பகை உண்டாக்குவேன் உண்ணுத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அது உன் தலைநசுக்கும் நீ அதன் குதிங்கால நசுக்குவா என்பது சரியான அர்த்தம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள் அகினால் இந்த கடைசி சாத்தான் எதிர்த்து நிற்பதற்காக சாத்தானுடைய கிரிகளை அழிப்பதற்காக சாத்தானுடைய தலையை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 விசாசுக்கு எதிர்த்து நிலைங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லித்தாதி தேவ ஜனபி உபாச ஜபம் எதற்கு தெரியுமா சாத்தானுடைய கிரீல் அழிக்கப்படுவதற்காக அரசியல்வாதிகளிடத்திலே காணப்படும் சாத்தானுடைய கிரீல்கள் மக்களிடத்திலே இந்திய மக்களிடத்தில் காணப்படும் சாத்தானுடைய கிரீரல் நாம் அழிக்கப்பட்டு மணக்கங்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய காரியங்களை சரியாக உணர்ந்து தேவ நீதிக்கினராக மனது செலுத்தப்படும்படியாக நீங்கியுள்ள ஆட்சிகள் இந்த நாட்டிலே அமர வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே உபவாசித்து ஜமிக்க வேண்டும் என்று என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிற ஒன்று யுவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கிறார் ஏ சுனாத உலகத்திற்கு ஏன் வந்தார் என்று அப்போ இவரு சுத்தான் நிருபத்தில் எழுதியிருக்கிறத வாசிப்போம் பாவன் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் செய்கிறான் ிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வீடு கட்டித் தருவதற்காக கார் வாங்கித் தருவதற்காக இயேசுநாதன் வெளிப்படவில்லை இன்னைக்கு மண்டலம் அப்பிதமாக தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ பிரசுகள் அதைத்தான் பிரசுகிக்கிறார்கள் அவர் உனக்கு கடமை சித்து தருவார் கண்ணீரைத் துடைப்பார் உனக்கு அதைத் தருவார் இதைத் தருவார் எதை கேட்டாலும் தருவார் கோளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது காணப்படுகிற பாவத்திலிருந்து அவரை விடுதலை ஆக்க வேண்டுமே அளிக்க வேண்டுமே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அதற்கு தனது திருச்சவியின் தலைமை அப்பூசனை எழுப்பியிருக்கிறார் எங்கு பாவம் நடந்தாலும் இதை கண்டித்து உணர்த்தக்கூடிய மனநிலை உடையவர்களாக மாற்றியிருக்கிறார் பிசாசு நாள் உண்டாக இருக்கிறான் பிசாசாரன் ஆதி முதல் பாவல் சீகரு அழைப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறபடினால் வெளிப்பட்டது அழைப்பதற்காக அல்ல அவன் ஆவியாக இருக்கிறான் சரீரத்திலிருந்து ஏற்கனவே அழிந்து ஆவியாக மாறிவிட்டான் அவர் தண்டரை கொடுத்து ஆவியாக ஆக்கிவிட்டான் இதுமே இப்பொழுது அவருக்கு நரகம் உருவாக்கி இருக்கிறது நரகத்துக்கு செல்ல போற நாள் நெருங்கி இருக்கின்றது அந்த சாத்தாருடைய கிரிகளை அவங்க எல்லா பாவங்களும் மக்களுக்குள்ளே புகுந்து விட்டபடினால் மதுமக்களுக்குள்ளே உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள் மாற்றியமைக்கப்படும் என்று சாத்தாருடைய கிரீகள் பி சாசின் கிரிகளை அழிப்பதற்காக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கின்றபடி நான் இந்தியா தேசத்திலே பி சாசின் கிரிகளை அழிப்பதற்காக பி சாசின் கிரிகளை மக்களுடைய அதிகாரத்தை மாற்றியமைப்பதற்காக வணங்குகின்ற மக்கள் ஆட்சிப்படத்துக்கு வரமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே திருச்செபைத்தோடு கூட காணப்படுகிறது என்பதை அறிவித்து ஜெகிக்கக்கூடிய நம்மிடத்திலிருப்பி சுவாசனுடைய கிரியில் காணப்படுமானால் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்திலே இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே தலைமையா போசலோடு கூட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 அதை கண்டவுடனே அந்த பிசாசுடன் நான் ஒதுகின்றது நான் கேட்கிறேன் ஐயாவிடத்தில் ராக்கிட்டு வருகிறதே அதை பயப்படுகிறது பிசாசை அதன் அழிப்பதற்காக பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்காக நம்மிடத்திலே காணப்படுகிற பிசாசும் கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் நம்முடைய ஜபத்தின் மூலமாக உலக மக்களிடத்திலே காணப்படுகிற சாத்தாருடைய கிரிகள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்ட விரும்புகின்ற அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் உலகத்துக்கு வந்தது நம்மை மீட்டு எதற்காக ரொம்ப தெரியுமா சாத்தானுடைய பிசாசன் கீழே அழிப்பதற்காக ஆகினால் பிரிய மாணவர்களே நம்முடைய ஜப வேலைகள் கூட நம்மிடத்தில் பாவம் ஆளாக வேண்டும் நம்முடைய ஜபத்தின் மூலமாக சாத்தானுடைய மண்டலங்கள் வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள் எல்லாம் மதர்ஷ்டமடைந்து கீழே தள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் காணப்பட வேண்டும் இந்தியா இந்தியா தேசத்தை ஆளுகின்ற ஆளுநர்களுடைய மண்டைகளிலே புகந்திருக்கிற பி ஆசிரியர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் அண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏற்றுகின்ற நீதிமன்றத்தில் ஏறெடுக்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடை தெரியப்பட வேண்டும் தேவ நீதி மாற்றம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உணர்வுடன் நாம் ஜெபித்து இந்த நாட்டை தேவனுக்கு பிரியமான நாடாக மாற்றி வைக்க வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார் நம்முடைய ஜபம் அதை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தபடியால் இந்த நாள் ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளை நமக்கு தந்திருக்கிறார் ஜப வேலைகளை கவனித்து சாத்தானது நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் குடும்பத்திலும் உறவிலும் ஊரிலும் உலகத்திலும் அதிகாரங்களிலும் மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவசமத்தின் சொல்லிக் கொள்ளாமசைப்படுறது மத்திய சுசிசம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கடவுளையும் மனைவியும் பிரிக்க கூடாது என்பது கடவுளுடைய கட்டளை இன்றைக்கு நீதிமன்றம் அதை பிரித்து வைப்பதற்கு சட்டங்களை எட்டி வைத்திருக்கிறது இப்படி இருக்கிறபடி நாள் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் ஆகியால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுன் என்று சொல்லி தேவனுடைய கட்டளை ஆனால் சாத்தான் சொல்கிறான் பிரிஞ்சு போன என்ன பார்த்து வேற ஒன்னுக்கிட வேண்டிதானே ஒன்னெல்லாம் ஒன்பதா என்ன ஆகிச்சோட்டா கட்டிட்டு போறான் இப்படித்தான் சட்டத்தை மாற்றி பிசாசு மக்களை அவணமாக மிருகத்தை போல மாலை வைக்க வேண்டும் காலமாக இருக்கிறபடிதான் இப்படிப்பட்ட பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு நம்முடைய ஜப மிக பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனையோ குடும்பங்கள் குடும்பங்கள் பணக்கார குடும்பங்கள் பரிதாபமாக பிள்ளைகளை நல்லிடத்தில் கட்டிக் கொடுத்தோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கண்ணீரோடு விட காணப்படும் வெளியே சொல்லாமல் வைக்கப்பட்டு போய் கண்ணீர் வெடிக்கிற எத்தனையோ குடும்பங்களை காணப்படு காரணம் என தெரியுமா சாத்தா உடைய கிரீகள் எல்லா அளவும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை அதற்குரிய சட்டங்கள் அங்கே ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இத்தனை நாட்களும் நோட்டீஸ் அனுப்பி ஆள் வராது போனால் உடனே பண்ணி விடலாம் இந்த நோட்டீஸ் அனுப்பாமலே கள்ளத்தனமாக காசு கொடுத்து அந்த கடிதத்தை அனுப்புன மாதிரி போஸ்டர் பண்ணிட்டு அங்கே வரைச்சிருவாங்க இப்படி எல்லாமே தப்பிதமான கரிகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அப்படின்னா இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட தீய சக்திகள் எல்லாம் மாற்றப்படுவதற்காக நம்முடைய ஜப வேலைகள் மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பது ஆண்டுடைய கட்டளை பிள்ளைகளே அவங்க பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டு கண்டறிய இருக்கின்றது அப்படி கீழ்படியாத பிள்ளைகளை தண்டித்து வளர்க்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் தூசத்தில் வாசிக்கலாம் நீதிமொழி இருபத்தி ரெண்டு பதினைந்து பிள்ளைகளின் நெஞ்சில் மதியன்கும் தண்டனையின் பிறம்பு அதை அகற்றும் என்று சொல்லி எதை சொல்லுகிறோம் அப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலே லண்டன் என்ன சட்டம் தெரியுமா பிள்ளைகளை அடிக்கக்கூடாது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 நாட்டை சீர்கேடு அடைய செய்து கொண்டிருக்கின்றபடினால் அதை மாற்றியமைப்பதற்கு தேர்தல் நேரம் மிக பிரயோஜனமாக இருக்கின்றன தேர்தலில் முற்றிலும் முடிந்து போகிறதில்லை நேர்மையான தலைவர்கள் வந்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் தலையிட்டு சில காரியங்களை மாற்றியமைக்க முடியும் அதற்காக தேவனாய் கருது இருந்தால் இயேசுநாதர் வரும்போதுதான் எல்லாம் செம்மையாகப் போகின்றது அதுவரையிலும்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 அப்ப அவன் என்ன அருவாள் அமைச்சது வெட்டம் வெட்டம் வராம இருந்தாலும் ரோட்டில் போற வெட்டி கொண்டுட்டு நான் பாதுகாப்புக்காக பிடிச்சது அந்த சட்டமே இடம் கொடுக்கிறதாம் எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க ஆனாலும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் மாற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு நமக்கு அதுக்கு அந்த அம்பெல்லாம் நமக்கும் கட்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம பரலகுத்து போன்ற பரவத்துக்கு போவதற்கு தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்காசன்கிரியில் அழிக்கப்படாது போனால் நம்ம ஊரிலும் இந்த கிரிகளுக்குள்ளேயே மாற்றிக்கொண்டு போகின்றார்கள் இனி மீட்கப்பட வேண்டிய மக்கள் ஒருவரோட மீட்கப்படும் எல்லாரும் பாவத்திலும் மூழ்கிவிட்டார்கள் அப்படிப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு நேர்மையமான ஆளுகை வருவதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று தலைமையின் மூலமாக கட்டளம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால் தேவ ஜனங்கள் மிக பயபக்தியாக நம்முடைய ஜபத்தின் மூலமாக சாத்தான் தோற்கடிக்கப்பட வேண்டும் அரியாசனத்தில் இருக்கின்ற தலைவர்களுடைய உள்ளங்களில் ஆண்டவர் பேசி இறைவர்களுடைய கட்டளை கைகொள்வதற்கு மனநிலை ஆண்டவர் கிளியை செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் நீதி நிறைவேற்றுவதற்கு நியாயாதிபதி நீதிபதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த காலங்களை ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறு வசனங்களை வாசிக்கிறார் சத்தியத்தை அறியும்படி தேவையவர்களுக்கு மனம் திரும்பதிலே அருளத்தக்கதாகவும் இ சாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி உபதேசித்தால் மாத்திரம்தான் அவர்கள் மனம் திரும்ப முடியும் அதனால் இப்பொழுது சண்டாளர்கள் இதுவாய் மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது மக்களை கட்டாயமாக மதமாற்றம் பண்ணக்கூடாது மக்களை திருப்பக்கூடாது மதத்தில் ஆட்களை சேர்க்கக்கூடாது என்னெல்லாம் தமிழ் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிற அங்காங்க சில மாநிலங்களில் சட்டம் வந்துவிட்டது நமது மாநிலத்திலும் ஆட்சியோட வேறுபக்கம் போகுமா இருந்தால் சட்ட உடனே வந்து ஏற்கனவே சட்டமே தம்பாயர்களால்தான் இப்ப போட்டியிடுறாங்க அடுத்து நாங்கள் ஆட்சி படித்தால் அதைத்தான் செய்யும் என்று சொல்லிதான் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்தில் அழியின் பாதனை செலுகிற மக்கள் விற்கப்படுவதற்கு நிறைய அரியாசனங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உள்ளத்திலே கருத்தர் கிரிய செய்யும்படியாக இவ்விதமாக செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாதி சொல்லுகிறார் சாசின் இச்சையிலே அகப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் மயக்கம் தெளிந்து அவருடைய இச்சையிலிருந்து விடுதலையாகி நாம் சாந்தமாக உபதேசிப்பதற்கு நமக்கு சமைய வேண்டியது இருக்கின்றது வாசுகளை கடத்த வேண்டியது இருக்கிறது நம் கடந்து மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது சட்டங்களை மாற்றி வைப்பதற்கு தேவஜன்கள் வேண்டும் இஸ்லாமிய நாட்டில் எல்லாம் யாரும் தெருப்பிரசங்க துண்டு பிரதிகள் போடக்கூடாது வெளியே எந்த மத பிரச்சாரம் செய்யக்கூடாது அவர்கள் ஒடுக்க இருக்கிற வீட்டில் வந்தால் ஏதாவது ஓரிஷி பண்ணிட அப்படி எல்லா இடத்தையும் அமெரிக்காவும் வெளிய ரகமான பிரச்சாரம் நிறுத்திவிட்டால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டிற்கு வந்து கொண்டே இருக்கிற சட்டமேட்டி அது இந்தியா நாட்டையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறபடி நாள் இந்த அரசியல் நேரத்தில் ஆட்சிப்படத்தை கருத்து மாற்றியமைத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய மக்களுடைய கருத்தில் ஆட்சி கொடுப்பதற்காக நாம் ஜெமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த நாளை ஜீவிக்க வைத்ததற்காக ஆண்டவரின் சொத்தெருப்பமாக